प्रपन्न कृष्णाय दुहे नैते पार्थ योगी ிாத்தயத்திரவேற்றைக்கண கிருஷ்ணா கீதமே நம நைத்தேதி भगवान श्री कृष्णर இருபத்தி மூணாவது ஸ்லோகத்திலேருந்து இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் வரையிலும் நாலு ஸ்லோகத்தில் இந்த சுக்லக்தி கிருஷ்ணகத்தியை பற்றி உபதேசம் பண்ணியிருக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் அதை பூர்த்தி பண்ணுறார் ஹே பார்த்த ஓ அர்ஜுனா ஏ ஸ்ருதி இந்த ரெண்டு மார்க்கங்கள் ஸ்ருதிகின்னு சொன்ன மார்க்கா அப்படின்னு அர்த்தம் ஸ் அப்படின்னு சொல்கிற போது இந்த ரெண்டு மார்க்கங்கள் ஜானன் அறிந்து யார் அறிந்து கொண்டு நான் யோகி யோகியானவன் அறிந்து கஷ்டன யோகி ஒரு யோகியானவன் அறிந்து ந முஹியத்தி மயங்கமாட்டான் இந்த ரெண்டு வழியும் தெரிஞ்சுண்டு யோகினா இந்த இடத்துல ஈஸ்வரனை தியானம் பண்ணுறான் சகுண பிரம்ம உபாசகன் இந்த கிரமமுக்தி சாதகன் அர்த்தம் அவன் வந்து இந்த கேவலம் அதாவது உபாசனை இல்லாத கர்மத்தை மாத்திரம் பண்ண மாட்டான் உபாசனையும் சேர்த்துத்தான் கர்மத்தை பண்ணுவான் அப்படின்னு அர்த்தம் அவன் மயங்க மாட்டான் இந்த சொர்க்க லோகத்துக்கு போகணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு சந்திரனுடைய பாதை வழியாக சொர்க்கத்துக்கு போய் திரும்பி வரக்கூடிய காரியத்தை செய்ய மாட்டான் அவன் சகுண பிரம்ம தியானம் பண்ணி சூரியனுடைய ஒளி வழியாக சென்று அங்கே அத்வைத ஞானத்தை அடைஞ்சு மோக் அடைவான் அப்படிங்கிறதான் அர்த்தம் இதை தெரிந்து கொண்டு ஒரு யோகியானவன் மயக்கமடைய மாட்டான் மயக்கமடையக்கூடாது அப்படின்னு ரெண்டு அர்த்தம் இருக்குதில்ல ஆக நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியது கிரமமுக்தி மார்க்கத்தை தான் ஏன்னா இந்த அத்தியாயம் அதுக்குன்னு இருக்கிறதுனால அதை சொல்கிறார் ஒன்பதாம் அத்தியாயம் தொடங்குறபோது ஆதிசங்கர் சொல்லுவார் இந்த மார்க்கம் வேண்டாம் இங்கேயே மோட்சத்தை அடையிறதுக்கு வழியை பார்ப்போம்னு சொல்லுவார் அதை நம்ம அங்கே படிக்கிறபோது பார்க்கலாம் தஸ்மாத் எனவே சர்வேஷு காலேஷு எல்லா நேரங்களிலும் இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் யோகயுக்தோ பவார்ஜுனா ஹே அர்ஜுனா யோக யுக்தோ பவ யோக பரமாத்ம தியான நிஷ்டனாக இருப்பாயாக எப்போ பார்த்தாலும் ஜபம் பண்ணிண்டு தியானம் பண்ணிண்டு அதே சமயம் ஸ்வதர்ம அனுஷ்டானத்தை பண்ணலாம் அதை குறைச்சிக்கலாம் உபாசனைக்கு பிராதான்யம் கொடுக்கணும் ஈஸ்வர தியானத்துக்கு அதிகமான நேரத்தை ஒதுக்கி தியானம் பண்ணுவாயாகனு அர்ஜுனனுக்கு சொல்கிற மாதிரி ஆன்மீக சாதகர்களுக்கு உபதேசம் பண்ணுறார் ஆக அவர் பகவானுடைய நோக்கம் இங்கே அவன் சரியாக கர்மயோகம் பண்ணணுங்கிறது ஆனால் இது சாஸ்திரமாக உபதேசம் பண்ணுறதுனால இங்கே எப்படி சொல்கிறார் ஆக நாம் புரிஞ்சுக்கணும் கர்மயோக யுக்தனாக மாற்றம் நீ இருக்க வேண்டாம் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்தஜன் இந்த அத்தியாயத்தில் சொன்ன மாதிரி நீ கர்மயோகத்தை பண்ணுறதோட ஈஸ்வரனாகிய என்னையும் தியானம் பண்ணு சகுண பிரம்மத்தையும் தியானம் பண்ணுங்கிற அர்த்தத்தில் பகவான் உபதேசம் பண்ணி இருக்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் இந்த கிரமமுக்தி சாதனத்தை புகழ்ந்து பேச போறார் அதோட இந்த அத்தியாயம் முடிய போகிறது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய